வணக்கம் நண்பர்களே நற்றின் ஹேரிப்பாட்டு கதை சொல்லும் நீதி போகுதி இருநூற்றி பதினேழை வழங்குவது சென்னை அரவிந்த் அண்ணே அண்ணே நிறுத்தங்கண்ணே எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே வண்டி அடாத தலக்கறி தங்கராசு என்ன கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு புரோட்டாசிக்கு அப்புறம் சும்மா விற்பனை ஜகதோதியா போதா எங்க என்ன விற்பனை போகுது எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கு மக்கள் எல்லாம் சரியில்லைன்னு வரவே இல்ல உன் கிட்ட இல்லாத குடு இல்லாத குடுன்றாங்க அப்படியா அது இல்லாத குடு மூளைய கேக்குறாங்க என்ன எனக்கு மூளை இல்லையா சரியா தானே சொல்லியிருக்காங்க என்னது சரியா சொல்றாங்களா அண்ண ஏன் கிட்ட நீங்க சொல்றத யூஸ் பண்ண உங்களோட யூடியூப்ல அவர் ஆரிப்பட்டிருக்கதையை கேட்கறனால டெங்கு பரவுதுன்னு வதந்திய கிளப்பி எவனையும் கேட்காம பண்ணுவேன் சும்மா ஏற்கனவே ஒரு ஈ காக்கம் அந்த யூடியூப்ல வர பதிவெல்லாம் கேக்குறது இல்ல கேக்குற ஒன் ரெண்டு பேரையும் கெடுத்துடாத சரியா என்ன பண்றது அந்த உண்மையை நீ ஒத்துக்கிட்டதே சரி ஆனாலும் இந்த ஈக்காக்கன்னு நான் வருது தம்பிள் பத்தி இவ்வளவு கேவளம் புக் எழுதுனால அவ புக்கை யாருன்னு நம்புவா அவர் எவ்வளவு நல்லவர் ஊருக்கே தெரியுமே இந்த மாதிரி தப்பாலதான் ஒரு ஈக்காக்கா புக்க வாங்காத என்ன பைத்தீக்காரா பைத்தீக்காரா அங்கதான் தப்பு பண்ற உலக மக்களோட பொதுவான ஆட்டிடியூட் என்னன்னா ஒருத்தரை பத்தி வித்தியாசமா யாராவது எழுதுனா அதை கண்டிப்பா கூட்டமா வாங்கி படிப்பாங்களா அது உண்மையோ பொய்யோன்றது அடுத்த விஷயம் எல்லாரும் ஒருத்தர் நல்லவர் நல்லவரன்னு சொல்லிட்டு இவன் மகா கெட்டவன் இவனை மாதிரி புழு எவனுமே இல்லைன்னு எழுதுனா நிச்சயமா அந்த ஊரே வாங்கி படிக்கும்டா ஆனால் ரீட்டாஸ் கிட்ட சரியா மக்களோட பல்சை பிடிச்சுதான் முக்க எழுதியிருக்கா அப்ப அவ சொல்றதெல்லாம் பொய்யான அவ சொல்றதெல்லாம் பொய்ன்னு சொல்ல முடியாது அதாவது எந்த புக்கையுமே படிச்சால எழுதினவரெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிடக்கூடாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லுவாங்க வள்ளுவரே சொல்லியிருக்காரு எந்த விஷயத்துல எதேது உண்மை எதே இது பொய்னு தீரை விசாரிச்சு நம்ம கண்டுபிடிச்சு மாதிரி தெளிவா நடந்துக்கணும் உலகத்துல எல்லா மனுஷன்கிட்டையும் நல்ல நல்ல குணமும் கெட்ட குணமும் மகாத்மா காந்தியே கேவலமா திட்டி எழுதுனா எத்தனையா புக்ஸ் இருக்கு எத்தனையா ஆளுங்க இன்னும் இருக்காங்க அதுக்கா அவர் கெட்டவர் அர்த்தம் கிடையாது அதுக்கா அவர் நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டான மனுஷன் சொல்ல முடியாது எல்லா மனுஷன் எவனுமே நூறு பெர்ஃபெக்ட் கிடையாது ஒன்னாலே உன் மனசாட்சிக்கு மாதிரி நூறு பர்சன்ட் வாழ முடியாது அப்ப அடுத்தவங்களை எப்படி எதிர்பார்க்கலாம் சோ டமிழ் பக்கமும் சில தீய குணங்கள் இருந்திருக்கலாம் அது வந்து ரீட்டார்கிட்ட சொல்ல சில உண்மைகளும் இருக்கலாம் டமிளோட கிளாஸ்மேட் சொல்ற அளவுக்கு நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டாவும் இருக்க முடியாது ரீடாஸ் கிட்ட சொன்ன மாதிரி அவர் செய்ததெல்லாமே கெட்டதாவும் இருக்க முடியாது அவர் சில ரகசியங்களை வச்சிருக்கலாம் அதுக்கு பின்பக்கம் ஒரு நல்ல நோக்கமும் இருக்கலாம் அது இந்த கதை புக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரியா உம் நம்ம இப்ப கதையை தொடரலாம் டெம்பிள் சொன்னதை பத்தி ரீடாஸ் கிட்ட புக்ஸ பத்தி ஹேரி ரொம்ப கடுப்புல இருக்கான் எப்ப இந்த புக்கை ரிலீஸ் பண்ணி என்ன பாம்ஷல்ல கலப்ப போறான்னு ஒரே குழப்பத்துல இருக்கும்போது இருமாடு கிளவரா அப்படின்னு அங்கிள் வரணும் கூப்பிடுறாருக்கு வர இன்னொரு குழப்பம் அந்த நீல நிற கண்கள் எப்படி அந்த உடஞ்ச கிளாஸ்ல வந்தது டம்புடரோட எக்ஸாக்ட் கண்களாச்சு எப்படி இருந்துச்சு இருக்கும் அப்படி நினைச்சே கீழே நடந்து போறான் கதவு தொடர்ந்து கீழே படியில் இறங்கி போய் போனா அங்கிள் ஹால் இருக்கிறாரு அருக்குடைய சித்தப்பா கூட சித்தி பையன் ரட்லி எல்லாம் இருக்காங்க அப்படின்றாரு ஹாரிட்டு ஒண்ணும் சொல்ல உட்கார்றான் ஹாரி எதிர்பார்த்ததா ரொம்ப நாளா வாரத்துக்கு ஒருக்கொருக்கு இந்த மாதிரிதான் இவங்க டெய்லி டெய்லியும் தன்னோட முடிவை மாத்திட்டே இருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க எனக்கு தெரியும் நான் என் முடிவை மாத்திட்டேன் என்னென்ன ஏமாளின்னு நினைச்சியா ஹேரி அடி புன்முருவலா லேசா சிரிக்கிறான் என்னடா இழிப்பு நாங்க கண்டு இந்த வீட்டை விட்டு போறது இல்ல அப்படியே இந்த எங்களை எல்லாரையும் பயங்காட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு இந்த வீட்டு அப்படியே உன் பேர்ல எழுதி வாங்கிக்கலாம் இல்ல எழுதி வாங்கல அப்படியே இந்த வீட்டுல எங்களை பயங்காட்டி தரத்தி விட்டு நீ குடியிருக்கலான் இருக்கியா சித்தப்பா நான் ரொம்ப ரொம்ப ஷாக் ஆயிட்டேன் உங்க முடிவோட மாட்டத்தாலே தும் எடுத்து பேசாத சித்தி சொல்றாங்க அவன் துமறு பிடிச்சவன் தெரிஞ்சது தானே சித்தப்பா உங்களுக்கு உண்மையிலேயே அறிவு இல்லையா இல்ல அறிவு இருக்குதா நீங்க பாக்குறதுக்கு தான் கேனப்பைய மாதிரி இருக்கீங்க மூளைகளையும் மண்டைகளையும் ஒரு மசலாம் இல்லையா என்னடா பேசுற எனக்கு ஏற்கனவே என்னோட வளர்ப்பு தந்தை சீரியஸ் பிளாக் கொடுத்த பெரிய வீடு இருக்கு இதோட பல மடங்கு பெரிய வீடு அதுல எப்பனாலும் நான் போய் குடியிருக்கலாம் எனக்கு ஒரு வேலைக்காரன் கூட இருக்கான் என்ன சொல்ற வேலை செய்யறதுக்கு நான் எதுக்கு எங்கிள் உங்களோட இந்த வீடை எழுதி வாங்கணும் இல்லை உங்களுக்கு துரத்தே உடனும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவர் எப்படி ஷாக்ல இருக்காரு உனக்கு ஒரு வீடா எனக்கு வீடு இருக்கு எங்கள் அப்பா அம்மா பேங்க்கில் சேர்த்து வச்ச பணம் இருக்கு நான் சொல்றதை கேளுங்க டிவியில் எதுவும் வரலைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது அவங்க எல்லாம் மறைச்சு மறைச்சி வச்சுருக்காங்க நீங்கள் பயப்படக்கூடாதுன்னு வாழ்ட மட்டும் எழுந்துட்டான் எங்கள் பள்ளியில் இருக்க ஹெட் மாஸ்டரே பண்ணிட்டான் இனிமேல் உங்களுக்கு ஆபத்து அது என்ன சார்ந்தவங்க நீங்கள் உங்களை பிடிச்சு கடத்தி வச்சு என்ன வர வைக்கிறதா என்ன வேணாலும் செய்வான் அதனால் நீங்கள் பாதுகாப்பாக ஆர்டர் ஆர்டர் ஆஃப் ஃபீனிங்ஸ் எங்கள் அமைப்பு எங்க உங்களை பாதுகாப்பா வைக்கிறதோ அங்க இருக்கதான் நல்லது அப்ப ஆர்டர் ஆஃப் அமெல்சகம் எல்லாம் இருக்குதா அதெல்லாம் இருக்கு சித்தியே அது உண்மையான ஒத்துக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க மாய உலகத்தை சேர்ந்தவங்களோட தொடர்பு வச்சிருந்தவங்க அவங்க அக்காவோட பேசினவங்க அவங்க அதை நம்பும்போது உங்களுக்கு என்ன திடீர்னு சந்தேகம் அப்படியே மக்கள் திரும்ப திரும்ப யோசிக்கிறேன் டைம் இல்ல எல்லாம் உங்களுக்கு பத்திரமா கூட்டு போறதுக்கு டெடிலேஸ் லிகிலும் ஜ வந்துட்டு இருக்காங்க அப்ப பாதுகாப்பா போயிட்டா எனக்கு வேலை இருக்கு அவனுக்கு ஸ்கூலுக்கு போனோம் கொலை பண்ணுனே தீர எங்களுக்கு சின்ன சின்ன வேலை ஸ்கூல் பெரிய விஷயம் கிடையாது உங்க பாதுகாப்புதான் எனக்கு முக்கியம் சரியா ஒழுங்கு மரியாதை கிளம்புங்க அப்படின்னு கதை தொடங்க சீக்கிரம் கதை தொடங்க அப்படின்னு கதவு தட்டப்படுது ஓடி போய் அங்கள் வெளியாங்க சரி <laughs> நாங்க கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வரோம் நீங்க கடைசியா விடை பெற இருக்க கொஞ்சம் பாசமா பேசுவீங்க பேசிட்டு இருங்க நாங்க வந்துடுறோம் உள்ள வாங்க அப்படிலாம் ஒண்ணு பேசதுக்கு எதுவும் இல்லை எல்லாரும் அவசேஷமா அங்கிள் வர்ணான் எல்லாரும் கிளம்புறாங்க டெட்லி எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம்ல நம்ம டிராவல் பண்றோம் வெளியா வந்து யாருக்கும் தெரியக்கூடாது சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எல்லாரும் அர்ஜெண்டா கிளம்பிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு எல்லாம் நடந்து போறாங்க அப்படியே டட்லி திரும்பி பாக்குறான் அம்மா ஏன் ஹேரிய நம்ம கூட வரல இல்ல இந்த கேள்வி அவங்க சுத்தமா எதிர்பார்க்கல நம்ம பையன் ஹேரியை பத்தி கேட்பானா அவ வேடத்துக்கு போறா அப்படின்னு நன்கே சொல்றாரு அப்படியே ஹெஸ்டியா ஜோன்ஸ் அப்படியே ஷாக்குல நிற்கிறா எந்த இடத்துக்கு போறாங்க கூட சொல்லாம இருக்கிறாங்களா எங்கப்பா வெட்டி பசங்க வெட்டி மந்திரா என்னது அவங்களுக்கு அதாவது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களை பொறுத்த நான் வீட்டுல ஒரு வேண்டாத குப்பை தான் வேண்டாத குப்பை ஒரு குரல் கேட்டது எங்க அந்த குரல் வருதுன்னு ஹாரி பாக்குறான் அந்த குரல் வந்து திசையை நோக்கி பாக்குறான் டட்லியோட வாய் அப்படியே திடிச்சுட்டே இருக்கு இவன் வாயிலிருந்து வந்ததா டட்லி உனக்குள்ளயும் இவ்வளவு நல்ல என்னெல்லாம் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை டட்லி ரொம்ப என்னோட பையனை நிறுவ டட்லி அப்படின்னு சொல்றாங்க என்ன நல்ல பையன் நிரூபிச்சிட்டான் இதை வேண்டாத குப்பை இல்லைன்னு சொன்னா கோப்படாதீங்க அதாவது நான் வேண்டாத குப்பை இல்லைன்னு சொல்றது என்ன ஐ லவ் யூ சொல்றதுக்கு சமம் அந்த அளவுக்கு தான் அவனால தான் மனசுல அன்பை வெளிப்படுத்த முடியும் இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா நான் எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா நீடி சொல்றான் இல்ல நீ என் வாழ்க்கையை ரெண்டு வருஷம் முன்னாடி காப்பாத்தின அது என்னால என்னைக்குமே மறக்க முடியாது நான் அப்பயே சாக வேண்டியவன் நீ ரொம்ப நல்லவன் உன்னை தேவலாம நான் ரொம்ப காயப்படுத்திருக்கேன் ரொம்ப மனதளவிலையும் உடல ரொம்ப காயப்படுத்திருக்கேன் ஆனா நீ ரொம்ப ரொம்ப நல்லவ நீ குப்பன் மட்டும் சொல்லாத அப்படின்னு ஓடி வந்து டட்லி ஹேரியை கட்டி பிடிச்சுக்கலாம் டட்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாது அப்படின்னு ஹேரிய டட்லியை தட்டி டட்டி ஹேரி அனுப்புறான் அங்கிள் அடி ஷாக்ல நிக்கிற அங்கிள் வரணா அவரும் டட்லி அப்படியே ஹேரியை பார்த்து பார்த்து கிளம்புறான் உடம்ப நல்லா உடம்ப சாக்கரதே வர்றா உன்னோட உன்னோட நோக்கத்துல நிச்சயமா சிப்ப அப்படின்னு டட்லி சொல்லிட்டு போறான் ஹேண்ட் பட்டுன்னு அப்படியே ஷாக்ல அப்படியே அழுதுட்டே நிக்கிறா அவளுக்கு என்னதான் தான் புருஷனுக்காக ஹேரிகிட்ட கோமா நடந்துகிட்டாலும் அவன் மனசுல ஒரு பாச என்னைக்குமே இருக்கு அக்கா மகன் அதை இப்பதான் ஹேரிக்கு புரியுது திடீர்னு ஆண்ட் பெட்டினியா ஹாரியும் தனிமையில நிக்கிறாங்க அவங்கள மிச்ச ரெண்டு பேரும் கார்ல உட்கார வைக்கிறாங்க ஹெஸ்டியா ஜோன்ஸும் சீக்கிரம் காரக்கிரமணும் எங்க அவங்க எங்க பெட்டனியா சரி ஹரி பாய் அப்படின்னு ஆண்ட் பெட்டினியா சொல்லிட்டு கிளம்பி போறாங்க போகும்போது திரும்பவும் ஹரியை பார்த்த அப்படியே நிக்கிறாங்க அவங்க ஏதோ சொல்ல போறாங்களோ அவங்க மனசுல ஏதோ சொல்றதுக்கு ஏதோ அவங்க மனசு துடிக்கதோன்னு ஆரிக்க தோணுது ஆனா எதுவும் சொல்லாம திரும்பவும் கண்ணீரோட திரும்பி போயிட்டாங்க கார் கிளம்பி போயிருச்சு நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணுமே ரூமுக்கு போய் ரூமை கடைசியா பார்த்துட்டு தன்னுடைய ஆந்தை அதில் கூண்டோட எடுத்துட்டு வரான் மந்திர கோயில கையில் வச்சிருக்கான் ட்ராவல் பண்றக்கா ஃபயர் போல்ட்டை கையில் வச்சிருக்கான் அப்புறம் தன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கிற பேகை வச்சிருக்கான் ஆல் நம்மளோட கடைசி இதை பார்க்க இந்த வீட்டை விட்டு கடைசியா வெளியேறப்போ இதப்பா இந்த நுழையும் போது இந்த மேட் இருக்கே இங்கதான் டிமெண்டஸ் டிமெண்டஸ் பயங்காட்டப்பட்ட டிட்லி வாந்தி எடுத்தான்ப்பா உள்ள உண்டானே அது தெரிஞ்சவனே எங்க அப்பா உம்மாவும் என்ன அடி அடிச்சாங்க ஐயா அதெல்லாம் மறக்க முடியுமா ஆமா உண்மையிலே இந்த டிமெண்டஸ் டிட்லியோட ஆன்மா விட்டுட்டு போயிட்டாங்களா இல்ல வேற ஏதாவது ஆன்மையை வச்சுட்டு போயிட்டாங்களே தெரியா தரமா திடீர்னு என் மேல இவ்வளவு பாசமா இருக்கே ஐயா இந்த படி இருக்கு இந்த படி இறம் இது கடியில தான்ப்பா இந்த அடியில ஷெட்டு இருக்கு பாரு இங்கதான் என்ன கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தாங்க நான் பத்து வயசு வரைக்கும் நான் இங்கேயும் அசையக்கூடாது என்னோட சாப்பாடு எல்லாம் இங்கதான் வரும் படிக்கடியிலே வீடா வாழ்ந்தவன் பா உள்ள திடீர் சவுண்டு கிச்சன் பக்கம் ஏழாம் சவுண்டு வந்தைங்களா அப்படின்னு ஹாரி அப்படியே கிச்சன் பக்கம் நடந்து போறான் பல பேர் வந்து இறங்குறாங்க சண்ட போற ஆளு கிடையாது நீங்க என்ன கூட்டு போற வரீங்க என்ன கூட்டு போறதுக்கு ஒரு பெரும் படையே வரும்னு நினைச்சிட்டு இருந்த சின்ன பசங்களா வந்திருக்கீங்க நீங்க அப்புறம் என்ன காப்பாத்தி கூட்டு போறீங்க இருக்கை மாறிட்டான் அதனால நமக்கு மிகப்பெரும் ஆபத்து நம்ம எந்த வழியிலையும் டிராவல் பண்ண முடியாது ஆப்பாரேட்டும் பண்ண முடியாது டீலையும் பயணம் பண்ண முடியாது ஏன் போட்கி வச்சு கூட பயணிக்க முடியாது எல்லாத்தையும் மந்திர உலகம் மாய அமைச்சகம் கண்காணிக்குது உன்னோட பாதுகாப்பு கருதி நீ அந்த மாதிரி எந்த முறையிலையும் பயணிக்க கூடாதுன்னு சொல்றாங்க நீ இன்னும் வயசுக்கு வராதனால நீயே மேஜிக்கே யூஸ் பண்ணக்கூடாது அதனால நமக்கு இருக்கிற ஒரே வழிதான் என்ன வழி ப்ரொஃபசர் புரியலையே பயஸ் பிக்னஸ் தெரியாம டிராவல் பண்ற ஒரே வழி ஓப்பன் ஏர்ல ப்ரூம் ஸ்டிக்ஸ்ல பயணம் பண்ணணும் இது ரொம்ப பைத்தியகார்தனமான ஈஸியா நம்மளை அமைக்கிறேன் அதுக்குதான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் நீ வயசுக்கு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் நீ போவேன்னு டாலிஷ வச்சு பொய் சொல்ல வச்சிருக்கோம் அவனோட மூளையை கலக்கி கன்ஃபியூஸ் பண்ணி அவனை பொய் சொல்ல வச்சிருக்கோம் நீ வயசுக்கு வர அன்னைக்குதான் தப்பிச்சு போவேன் இருந்தாலும் வாழ்ட போட்டு ஜென்ரலா ஒரு ரெண்டு மூணு ரெட்டி தேச வானத்துல ஒரு கண்காணிப்புக்காக வச்சிருப்பான் ஆனாலும் அவங்க கூட சண்டை போட்டு நம்ம போனோம் இருந்தாலும் நம்ம சண்டை போற டைம்ல மிச்சாலங்களை கூட்டுருவாங்களே இது ரொம்ப பைத்திய கர்த்தனமான முடிவு முடி ப்ரொஃபஸர் அதுக்குதான் இன்னொரு வழி வச்சிருக்கேன் நம்ம எல்லாரும் இதே உருவத்தோட பயணிக்க போறதுல இத்தனை பேரை ஏன் கூட்ட இருந்திருக்கேன் தெரியுமா இதப்பார் ராண் வந்திருக்கா ஹெர்மியானி வந்திருக்காட் ஜார்ஜ் வந்திருக்காங்க வந்திருக்கா உன்னோட பாதுகாப்புக்காக அதுக்கப்புறம் இதோ அப்படின்னு ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிருக்கிறார் மண்டுங்க ஸ்பிளச்சர் இருக்கிறான் மண்டுக ஸ்பிளச்சர் அப்படியே யாரை திரு திருத்துன்னு பார்த்து முடிச்சு அப்படியே முறைக்கிறான் இவங்களுக்கு இவங்க ஏழு பேரை பாதுகாத்து கூட்டதுக்காக ஏழு ஆறர் வந்திருக்கும் குளிப்பா ஒருத்தர் ஆரர் இல்லைன்னாலும் உன்ன பாதுகாப்பா கொட்டு போவார் இது ஹேகட் வந்திருக்காரு நான் மோடி வந்திருக்கேன் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அங்க பார் கிங்ஸ்லி வந்திருக்காரு கிங்ஸ்லி நீதான் பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பு வேலையில இருப்பீங்களே ஒரு நைட்டு பிரச்சனை இல்ல அவர் பார்த்த பாதுகாப்பு இல்லாம இருந்து பாரு பிரைம் மினிஸ்டர் கொள்றதோட உன்னை கொள்றதுதான் அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க பார் இதோ பில் வந்திருக்காரு நம்மளோட மூத்த அண்ணன் பில் ராணோட மூத்த அண்ணன் அதுக்கப்புறம் அப்பா ஹாய் அப்படின்னு ஆத்தர் வீஸ்ல வந்திருக்காரு இந்த ஏழு பேர் வந்திருக்காங்க இதுக்கு என்ன பாதுகாக்க ஏழு பேர் மட்டும் இருந்திருக்கலாமே இந்த ஆறு பேர் எதுக்கு கூட்ட வந்திருக்கீங்க அங்கதான் என்னோட மாஸ்டர் பிளானே இருக்கு நீங்க ஏழு பேரும் இதே உருவத்துல வரப்போறதுல ஏழு ஹாரி பாட்டரா போக போறோம் இல்ல இது நடக்கவே நடக்காது அப்படி ஒரு பாட்டுல எடுத்து அல மண்ணு மாதிரி இருக்க திரவத்தை காட்டுற மேடை முடி ஹரிக்கு திட்டம் புரிஞ்சிச்சு இல்ல எனக்கா ஏழு பேர் ஏழு பாட்டா பாலிஜிஸ் போர்ஷன் குடிச்சு மாறுறத நான் ஒத்துக்க மாட்டேன் இது இது அவங்களோட இருக்கலாம் ஆபத்து எதெல்லாம் ஒன்னும் இல்ல ஏரி இப்பதான் நாங்க இந்த முடிவு எடுக்கலாமா இது இல்லையா இவ்வளவு நாள் நாங்க ரிஸ்கே எடுத்தது இல்லையா இல்ல அதெல்லாம் வேற இது வேற வாழ்ட மோட்டை நிச்சயமா முயற்சி பண்ணுவான் உங்க ஆறு பேரையும் கொள்ள கொண்டாலும் தேங்க மாட்டான் கொள்றதுக்கு ஹாரி வாழ்ட மோட்டு இந்த சமயம் உன்னை தாக்க வருவான்னு தோணல உன்னை அரஸ்ட் பண்ணி கூட்டு போறதுக்கு தான் மேபி டத்தைக் பண்ணுவாங்க அதுக்காக பாதுகாப்பு இருக்கிற பாதுகாப்பு இருக்கிற எங்களை வேணா கொள்ள ட்ரை பண்ணுவாங்க அதனால எங்க உயிருக்குதான் ஆபத்து எனக்கு வர சுத்தமா பிடிக்கல நான் வேணா பாதுகாப்பாளர் இருக்கிறேன்னே நான் ஏன் இருக்கணும் நான் உனக்கா வரணும் நீ வரணும் நீ வந்தாதான் உனக்கு கொஞ்சமா புத்தி அறிவுலாம் வரும் ஆசை பொருளை வித்துட்டே இருப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும் அதெல்லாம் உனக்கு தெரியணும் அதனால உன்னை எடுத்துட்டு வந்தேன் முடி சொல்றது முடிவு மாமா என்னது அவன் வந்து கூட வந்திருப்பால ஏறி போட்டுற மாதிரி எவ்வளவு பெரிய மனுஷன் இருந்தாலும் யாழக்குட்டி ஒரு சின்ன தப்பு பண்ணுவான் அத பாஷால ஆண்டனி சொன்னாரே அது ரொம்ப ரொம்ப உண்மை மேடாய் முடி செஞ்ச சின்ன தப்பு அவரை மிக பெரும் விலையை கொடுக்க வைக்க போகுது வண்டுங்க ஸ்ப்ரச்சருக்கு போல சின்னியை கூட்டந்திருக்கலாம் ஒருவேளை தால் அவ் பண்ற பொண்ண ரிஸ்க்ல இறக்குனா தலைவர் பாட்டர் கோச்சுப்பாரோடு மூடி நினைச்சாரோன்னுவோம் அதனால ஜின்னியை விட்டுட்டு கதைக்கு வருவோம் மூணு நிமிஷம் தான் இருக்கு எல்லாரும் கிளம்பணும் சீக்கிரம் எல்லாரும் பாலிஜூஸ் போஷன் குடிங்க சீக்கிரம் முடிய கொடு அப்படின்னு சொன்னேன் முடிய பிடிச்சு ரெண்டு மூணு முடிய பிடிச்சு அந்த பாலிஜூஸ் போஷன்ல போடுறான் கொண்ட அந்த போஷன் பயங்கரமா புகையெல்லாம் கட்டிட்டு ஒரு மாதிரி கோல்டு கலர்ல மாறுது சீக்கிரம் எல்லாரும் குடிங்க அவன் பிடிச்சு எடுத்துட்டு வராங்க அப்படின்னு டாங்ஸ் தன்னோட இடத்துக்கை காட்டுறாங்க அதுல மோதிரம் போட்டிருக்கு ஓ நீங்கள உப்பின்னு கல்யாணம் பண்ணிட்டீங்களா என்ன பாருங்களேன் கூடுவே இல்ல இல்ல இல்லப்பா ரொம்ப ரகசியமா இந்த கலையனை முடிஞ்சிச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோம் இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு இப்ப சமயமும் இல்ல அதுக்கென்ன ஏன் கலையத்துக்கு வரல ஹாரி அப்படின்னு பில்ல காத்தி சொல்றான் எல்லாம் குடிச்சாச்சா எல்லாம் குடிச்சோடே டக்கு டக்குன்னு எல்லாரும் ஹேரி பாட்டா மாறாங்க எல்லாருக்கும் ஏரு பேல பேர் ஆஃப் கிளாஸ் கொடுத்துருக்கேன் அடா அடா அடாடாடா ஹேரி நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா ஓ நெஞ்சில இங்க சைட்ல இங்க ஒரு மச்சம் ஜின்னு எவ்வளவு சரியா சொன்னால எனக்கே தெரியலே அப்படின்னு நான் சொல்றான் ஹாரி ஓசை இவ்வளவு பிரமாதமா இருக்கே அப்படின்னு ஹெர்மியா நீ சொல்றா எல்லாரும் கொண்டாட்டுல ஹரி மாதிரியே பேச ஆரம்பிப்பீங்க அதுக்குள்ள சீக்கிரம் எல்லாம் கிளம்புங்க எல்லாரும் ஒரே சமயத்துல இந்த இடத்த விட்டு வெளியேறணும் ஹரி இன்னைக்கு இந்த வீட்டு விட்டு உன்னோட சித்தப்பா சித்தி இன்னைக்கு நீயும் வெளியேற இதுல இந்த வீடு உன்னோட சொந்த வீடு இல்ல சொந்தக்காரங்க வீடு இல்ல நீ முடிவு பண்ணிட்ட இந்த வேட்டோட்டு வெளியேற அடுத்த சமயம் அடுத்த செகண்ட் ஓ அம்மானால உனக்கு சிறு வயசுல வந்த பாதுகாப்பு அன்பின் பாதுகாப்பு உடஞ்சிடும் ஆனா நமக்கு வேற வழி இல்ல ஒரு வாரம் காத்திருந்தாலும் அது உடைஞ்சிடும் அதுக்காக வெளியில காத்திருப்பாங்க இப்ப அவங்க நிறைய பேர் இருக்க போறதுல எதிர்பார்க்காத சமயத்துல நம்ம வெளியே போறோம் சரி ப்ரொஃபசர் இருந்தாலும் எனக்கு நிம்மதியே இல்ல திருப்தியே இல்ல வேற வழி இருக்கு நம்ம ஃப்ரெட் அண்ட் செஞ்சிருப்பாங்களே செஞ்சு வச்சிருக்காங்களே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண பல இடங்கள்ல சத்தத்தை உருவாக்கி பல இடங்கள்ல நம்ம டிராவல் பண்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குமே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ண போறோம் அதே மாதிரி நம்ம டிராவல் பண்ணவும் போறோம் நம்ம வாழ்நோட்டோட ஆள்களுக்கு கிட்டத்தட்ட பத்து இடங்கள்ல நம்ம பாதுகாப்பு உருவாக்கி வச்சிருக்கிற மாதிரி ஒரு பத்து வீடை உருவாக்கி வச்சிருக்கோம் ராணுவ வீட்டுல ஒரு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கோம் லூனோட வீட்டுல பாதுகாப்பு இருக்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருக்கோம் என்னோட இடத்துல பாதுகாப்பு மிஷஸ் நிறைய செக்யூரிட்டி மிஷஸ் உருவாக்குற மாதிரி நிறைய மாய தோட்டத்தை உருவாக்கியிருக்கோம் அதனால ஏழு பேர் ஏழு விஷம் ஏழு விதமா டிராவல் யார் எங்க போறோம் எங்க உண்மையான பாட்டு போறான்னு யாருக்குமே தெரியாது அங்க குழம்ப போறாங்க அவரோட நம்மளை ஃபாலோ பண்ணாலும் ஏன் வாழ்ந்த ஏழு வாழ்ட மூட்டா பிரிஞ்சு ஃபாலோ பண்ணவும் முடியாது என்னவோ சொல்றீங்க சீக்கிரம் சீக்கிரம் ஆய் இவரா நீ என் கூட வரணும் மெண்டுங்க ஸ்பிளச்சர் ஹாரி பற்ற மாதிரி இந்த மெண்டுங்க ஸ்பிளச்சரை பிடிச்சு மூடி தாங்கூட வச்சுக்கிறாரு ஹெர்மியானி நீ டெஸ்ட் என் கூட தான் வர அப்படின்னு லூப்பின் பிடிச்சிருக்கிறாரு ஆத்தர் வீஸ்லி ராண பிடிச்சுக்கிறாரு பில்லும் ஒன்னா போறாங்க ஆத்தர் நீங்க ராண பிடிச்சுக்கண்டா இன்னொரு ஆளை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு இன்னொரு ஆளை மாத்தி விட்டுட்டாரு ஜார்ஜ் எல்லாரும் ஆத்திர வயசுல கொள்ள போறாங்க அப்புறம் நீ என் கூட தான் வரணும் அப்படின்னு தாங்க சொல்றாங்க நம்ம ரெண்டு அதே பைக் சின்ன வயசுல நீ குழந்தையா இருக்கும்போது எப்படி ஒண்ணு ஒரு கையில தூக்கிட்டு வந்து இந்த வீட்டுல இறக்குனோ அப்ப டம்புள் வந்தாரு அப்ப வந்து அதே பைக்ல நம்ம போறோம் அந்த பைக் நடுல கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருந்தது இப்ப சரி பண்ணிட்டப்பா நம்ம ரெண்டரும் பைக்ல போறோமா என்ன பாது வந்தவங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பானவங்க ஸ்ட்ராங்கானவங்க எல்லாம் பொய் அறிப்பாட்டுறதுக்கிட்டு வராங்க என்ன ஆக்ரிட்கிட்ட வருீங்க அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான் ஹேரி நீ யோசிக்கிறத புரியுது அப்படியே டெட்டி ட்ரெஸ் நம்மளை மடக்கினாலும் நிச்சயமா நீ பைக்ல ஆக்ரிடோட போவேன்னு எதிர்பார்க்க மாட்டாங்க அங்கதான் என்னோட மாஸ்டர் பிளானே இருக்கு சரியா சோ நீக் தான் போற ஹரி இப்ப பைக்கோட அட்டாச் பண்ணி நான் ஒரு காரையும் கொண்டு வந்திருக்கேன் நீ இந்த கார்க்குள்ள உன்னோட திங்ஸோட பாதுகாப்பா வரலாம் வெளிய பைக் ஒட்டிட்டு போவேன் அந்த பைக் இந்த காருக்கு என்ஜின் மாதிரி இழுத்துட்டு போவோம் பறந்து தூக்கிட்டு போவோம் எல்லாரும் எல்லாரும் இடத்துலயும் உட்காந்து ரெடியா வராங்க இது ஸ்பீடா மோடி ஆமா பைக் ஆபத்துல மாட்டிச்சுன்னா இந்த பட்டன் சும்மா பிச்சுக்கிட்டு வரக்கும்ல இது எவ்வளவு ஆபத்தான பட்டன் தெரியுமா இந்த பட்டன் அந்த பைக் வேகமா போகுந்தான் ஆனா ஒன்னாலே கடைசியில அந்த பைக்கை கட்டுப்படுத்த முடியாது எவ்வளவு வேகமா எங்க போகணும்னே தெரியாது நான் எப்பயுமே யூஸ் பண்ணமா டெம்பா தேவைப்பட்டாதான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு ஏதாவது சரிப்பட்டு வரல சரி சரி வச்சது வச்சாச்சு நான் தேவைப்பட்டாதான் யூஸ் பண்ணுவேன் கவலைப்படாதீங்க ஒன் டூ த்ரீ எல்லா மேல சரன்னு பறக்குறாங்க அந்த ஹேரி கடைசி அந்த வீடையை பார்க்கவே மறந்துட்டான் ஷாக்குல அது ஆரம்பிச்ச வேகத்துல பறக்க ஆரம்பிச்ச வேகத்துல பைக்கு பயங்கரமா உயர்ந்து உயர்ந்து மேல பறந்து போகுது தீர்னு சுத்தி ஒரு பெரும் கூட்டம் வந்த மாதிரி இருக்கு பார்த்தா எல்லா இடத்துலையும் பச்சத்தீ செத்து மடி செத்து மடினு சொல்லாமலேயே வேர்ட்லஸா சாபம் பயங்கரமா பறக்குது செவரஸ் நேட்ஸ் போட்டு கொடுத்த மாதிரி அவங்களை கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட தட்டி ட் இவங்களை சூழ்ந்துட்டாங்க தொடரும்